முப்பத்தி இபுன் அப்பாஸ் நபி அலிஹ் வசல்லம் அவர்கள் மரண வேலை நெருங்கிய போது தமது போர்வையை தமது முகத்தின் மீது போடுபவர்களாகவும் மூச்சு திணறும் போது அதை முகத்தை விட்டும் அகற்றுபவர்களாகவும் இருந்தனர் இந்நிலையில் அவர்கள் இருக்கும்போது தங்கள் நபிமார்களின் அடக்கஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிய யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் ஏற்படுத்தும் என்று கூறி அவர்களின் செய்கை பற்றி எச்சரித்தார்கள்